பாடம் இருநூற்றி எண்பத்தி எட்டு அல்லாஹுக்கு மட்டுமே உரித்தாக்கியவர்களாகவும் முற்றிலும் ஒருமனப்பட்டவர்களாக அல்லாஹூக்கு அடிபணிய வேண்டும் என்பதையும் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் ஜகாத்தம் கொடுக்க வேண்டும் என்பதையும் தவிர எந்த கட்டளையும் அவர்களுக்கு இடப்படவில்லை தொன்னூற்றி அத்தியாயம் ஐந்தாவது அவசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் மக்களிடம் காண்பிக்க வேண்டும் என்பதற்காக தன் சொத்தை செலவு செய்பவன் போல் நீங்கள் உங்கள் தர்மங்களை சொல்லி காட்டுவது மற்றும் நோவினை செய்வது மூலம் வீணாக்காதீர்கள் இரண்டாவது அத்தியாயம் இருநூற்றி வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் மக்களுக்கு காண்பிக்க வேண்டிய அவர்கள் சோம்பேறியாக தொழில் நிற்கிறார்கள் மேலும் குறைவாகவே தவிர அவர்கள் அல்லாஹுவை நினைவு கூர்வதில்லை நான்காவது அத்தியாயம் நூற்றி நாற்பத்தி இரண்டாவது அவனம்